வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு பெய்ஜிங் அதிகாரப்பூர்வமாக மிங் அரசின் தலைநகரமானது ஆயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு கொலம்பஸ் புதிய உலகத்திற்கான தனது முதலாவது பயணத்தின் போது கியூபாவை கண்டுபிடித்தார் முப்பத்தி ஆறாம் ஆண்டு மவுசுசெட்ஸ் குடியேற்றத்தில் முதலாவது கல்லூரியை நிறுவுவதற்கான வாக்கெடுப்பை அடுத்து அமெரிக்காவின் தற்போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் என அழைக்கப்படும் கல்லூரியானது திறக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு ஜப்பானில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நியூயார்க் துறைமுகத்தில் சுதந்திர தேவி சிலையை அதிபர் க்ரோவர்…… கிளீவ்லேண்ட் அவர்கள் திறந்து வைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு ஜப்பானில் நோபி சமவெளியில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி நாடுகளிடம் இருந்து செகோஸ்லோவாக்கியா தனது விடுதலையை அறிவித்தது முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னர் செகோஸ்லோவாக்கியா விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதிய போலந்து அரசு மேற்கு கலீசியாவில் உருவானதை அடுத்து போலந்து உக்ரைன் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெனிடோ முசோலினி தலைமையில் இத்தாலிய பாசிஸ்டுகள் இத்தாலிய அரசை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது இத்தாலியின் காலக்கெடுவை கிரேக்கம் ஏற்க அடுத்து கிரேக்க இத்தாலிய போர் ஆரம்பமானது இத்தாலி கிரேக்க நாட்டை அல்பேனியா வழியாக ஊடுருவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எல்விஸ் பிரஸ்லி அவர்கள் தேசிய தொலைக்காட்சியில் போலியோ தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டார் இது அமெரிக்காவில் பெருமளவு போலியோ விழிப்புணர்வை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கியூபா ஏவுகணை நெருக்கடி முடிவுக்கு வந்தது சோவியத் பிரதமர் நிக்கிதா குருச்சேவ் சோவியத் ஏவுகணைகளை கியூபாவிலிருந்து அகற்ற உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜார்ஜியாவில் வரலாற்றில் முதல் முறையாக பல கட்சி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு அசர்பைசான் தலைநகர் பக்கூவில் சுரங்க தொடருந்து பாதையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி பேர் காயமடைந்தனா் ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ரஷ்ய கம்யூனிஸ்டுகளால் உக்ரைன் பிக்னியா காட்டில் கொலை செய்யப்பட்ட எட்நூத்தி பதினேழு உக்னே உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்களது இறுதி கிரியைகள் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இடம்பெற்றன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்டினா பெர்னாண்டஸ் டி கிர்ச்னர் என்பவர் அர்ஜென்டினா நாட்டின் முதலாவது பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாசாவின் புறப்பட்டு சில நிமிட நேரத்தில் வெடித்து சிதறியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சகோதரி நிவேதிதை அயர்லாந்து இந்திய சமூக சேவையாளர் நூலாசிரியர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு காந்தி மகாத்மா காந்தியின் இரண்டாவது மகன் சமூக செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பில் கேட்ஸ் மைக்ரோசாப்ட் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திரா நூயி இந்திய அமெரிக்க தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மஹமூத் அகமதி நெச்சாத் ஈரானின் ஆறாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசோக் சவான் மகாராஷ்டிராவின் பதினாறாவது முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலியா ராபர்ட்ஸ் அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஹரின் பெர்னாண்டோ இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜாவேத் கரீம் யூ அமைத்தவர்களில் ஒருவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு ஜஹாங்கீர் முகலாய பேரரசர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜான் லாக் ஆங்கிலேய மெய்யியலாளர் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு மேக்ஸ் முள்ளர் ஜெர்மன் மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருக்மணி தேவி இலங்கை நடிகை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பி ஸ்ரீ தமிழக எழுத்தாளர் உரையாசிரியர் பதிப்பாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மைசூர் வி துரைசுவாமி ஐயங்கார் வீணை இசைக்கலைஞர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ராஜேந்திர யாதவ் இந்திய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மைக்கேல் சாட்டா சாம்பியாவின் ஐந்தாவது அரசு தலைவர் இந்நாளின் சிறப்புகள் செக்கோஸ்லோவாக்கியா நாடு உருவான தினம் இன்று மற்றும் சர்வதேச அனிமேசன் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே